நான் நபி சொல்லு அணிஹி வசல்லம் அவர்களுக்கு தொலிகோதுமைட்டியையும் பழைய கொழுப்பையும் கொண்டு சென்றேன் அப்போது நபி சொல்லாஹும் அனிஹிவசல்ல முகமதின் குடும்பத்தாரிடம் ஒரு சாவு அளவுக்கு உணவு தானியம் காலையிலும் இருந்ததில்லை மாலையிலும் இருந்ததில்லை என்று கூறியதை கேட்டேன் அவர்களின் குடும்பத்தினர் ஒன்பது வீடுகளாக இருந்தனர் புகாரி இரண்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது